நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக இருந்து உங்கள் ஆன்பாளு மேலு சிலர் கசகசா அரைச்சி ஊத்தினா தெரிஞ்சு போயிடுதுன்றாங்க அதை போக்க கசகசாவை வாங்கிட்டு வந்தவுடனே ட்ரை பேன்ல இந்த கசக சாவை நல்லா வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சு டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல கசக சாவை தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை அரைச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதை ஃபிரிட்ஜில் பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நமக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து அது தேங்காய் அரைச்சதோடியோ இல்லை நம்ம தனி கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணியோ நம்ம குழம்பு இல்லை குருமாக்கு ஊற்றிக்க பயன்படுத்திக்கலாம் தெரிஞ்சே போகாது என்ன நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க